அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற திட்டத்தில் உடல்நலம் என்ற அதிகாரத்தின் கீழ் கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தின் கருத்துகளை ஓரளவு ஆராய்ந்து அறிந்துள்ளோம் திருக்குறளில் நட்பியலில் இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது திருக்குறளில் தொன்னூற்றி மூன்றாவது அதிகாரமாக இது அமைந்திருக்கிறது அறிவை கடுக்கும் கல்லை உண்ணுதல் பொருளை கடுத்து அறியாமையை கொடுப்பதால் இதுவும் பகையோடு வைத்து எண்ணப்பட்டது கள்ளுண்ணும் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகளை இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்கள் பல கோணங்களில் மிக தெளிவாக எடுத்து உரைக்கின்றன தனி மனித நலன் குடும்ப நலன் சமூக நலன் ஆகிய அனைத்தையும் எவ்வாறு கல்குடிக்கும் பழக்கமானது கெடுக்கிறது என்பதை ஆராய்ந்தோம் இனி இவ் அதிகாரத்தில் சாரத்தை பார்ப்போம் முதல் குரட்பா உட்கப்படா அர் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார் கள்ளின் மீது விருப்பம் கொண்டு நடப்பவர் எப்பொழுதும் பகைவர்களால் அஞ்சப்பட மாட்டார் தமக்குள்ள புகழ் ஒளியையும் இழந்துவிடுவர் இக்குரலில் கள் நல்ல தலைவனாக செயல்பட முடியாமைக்கு காரணம் கூறப்பட்டது இரண்டாவது குரட்பா உண்ணற்க கல்லை உனின் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் அறிவுடையவன் அறியாமைக்கு காரணமாகிய கள்ளை ஒருபொழுதும் உண்ணக்கூடாது உண்ண வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோர்களால் தான் மதிக்கப்படுவதை விரும்பாதவனாக இருந்தால் உண்ணலாம் ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் சான்றோர் முகத்துக்களி யாது செய்தாலும் மகிழும் தாயின் முன்பாகவும் கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும் அப்படி இருக்கையில் குற்றம் கடியக்கூடிய அதாவது குற்றத்தை நீக்கக்கூடிய சான்றோரின் முன்பாக கழு குடித்து கழித்தலாவது எத்தகைய துன்பத்தை தரும் என்று சொல்லவும் வேண்டுமோ நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கள்ளென்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு கழுகுடித்தல் என்னும் விரும்பத்தகாத பெரிய குற்றத்தை செய்பவருடைய முன்னால் நாணம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பெண்ணானவள் எதிர்நிற்காமல் மறைந்து விடுவாள் அதாவது வெட்கமே இல்லாமல் போய்விடும் என்பது கருத்து இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் களுண்பவன் பெற்ற தாயின் அடுத்ததாக சான்றோரின் நன்மதிப்பை இழப்பான் புகழை இழப்பான் என்ற கருத்து நன்றாக மனதிலே பதியுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது குரட்பா கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல் ஒருவன் தன் கைப்பொருளை கொடுத்து உடலை மறக்கச் செய்கின்ற கல் குடித்தலை பழகி என்பதானது வாழ்வில் செய்ய வேண்டியதை பற்றிய அறியாமையை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் ஆறாவது குரட்பா இது உறங்கியவர் இறந்தவருக்கு வேறானவர் அல்லர் அதை போன்றே எப்பொழுதும் கள்ளை உண்பவர் விஷத்தை குடிப்பவருக்கு வேறானவர் அல்லர் ஐந்து ஆறு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் கள் உண்பவர் அறிவை இழக்கும் குறைபாடானது உணர்த்தப்பட்டிருக்கிறது உள்ளொற்று உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றிக் கண் சாய்பவர் ஏழாவது குரட்பா இது மறைந்திருந்து கள்ளை பருகி அக்களிப்பால் அறிவு சோர்ந்து மயங்கி கிடப்பவர் எப்பொழுதும் உள்ளே நிகழ்பவற்றை ஆராயும் உள்ளூரில் வசிப்பவர்களால் எள்ளி நகையாடப்படுவார் எட்டாவது குரட்பா கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும் மறைந்திருந்து கள்ளை குடித்துவிட்டு தான் கள்ளை குடிக்கவில்லை என்று கூறுவதை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் கள்ளை குடித்த பிறகு மனதில் மறைத்து வைத்த குற்றங்கள் எல்லாம் முன்னைக் காட்டிலும் மிகுதியாக வெளிப்பட்டுவிடும் ஏழு எட்டு ஆகிய இரண்டு குரட்பாக்களும் கள்ளுண்பதை மறைக்க முடியாது என்ற கருத்தை எடுத்துரைக்கின்றன ஒன்பதாவது குரட்பா களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியி இயற்று கள்ளுண்டு மயங்கி கிடப்பவனை கள்ளின் கொடுமைகளை எடுத்துக்கூறி தடுத்தல் என்பது நீரில் மூழ்கியவனை மற்றொருவன் விளக்கினை கொண்டு தேடுவதற்கு ஒப்பாகும் கள்ளுண்ணும் பழக்கம் உடையவனை எளிதில் தெளிவிக்க முடியாது என்ற கருத்து இந்த குரட்பாவில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பத்தாவது குரட்பா கல்லுண்ணா போழுதில் கழித்தானைக் காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு ஒருவன் தான் கல்லுண்ணாத நேரத்தில் கள்ளுண்டு மயங்கி கிடக்கின்ற மற்றொருவனை பார்க்கும் பொழுது கல்லுண்பதால் ஏற்படும் தீமையை சோர்வினை எண்ணி பார்க்க மாட்டானா எண்ணி பார்த்தால் நல்லது என்பது கருத்து இந்த குரட்பாவில் கள்ளுண்ணும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு வழியை சிந்தித்து சொல்லி இருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்